வணக்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. தேனி திட்டம் ரயில்வே அமைச்சகத்துடன் தொடர்புடையது இரண்டு இமயமலையில் காணப்படும் நாட் வீட் எனப்படும் புல்வகை தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் காணப்படுகிறது மூன்று மக்கா குரங்குகளை விலங்காக அதாவது ஆங்கிலத்தில் வெர்மின் என்று அழைக்கப்படும் ஊருவினை விலங்காக அறிவித்துள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம் இனி இன்றைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று சாமக்கிர சிக்ஸா அபியான் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன இரண்டு பதினோராவது பாதுகாப்புத்துறை கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது மூன்று த ஓபன் சாம்பியன்ஷிப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே